ிாமேந்திரைபாய சூத்திரம் ஷங்கைத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டூன் சனோஸ் மேவ மாதமே ேவெச்சா விதையிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோலவர பிரோம்மஸ்மி ஓ சகனா சகனக்கு சீரியவை தேஜஸ்வினாவை ஓ கடோபிஷத் ரெண்டாவதா ரெண்டாவது வல்லீ மூணாவது மந்திரம் उर्धं उर्धं अपानं मध्ये वामनमासीनं ஊர்வம் பிரணமுன்னய अस्य விஷேதேவாசே समानस्य शरीरस्थस्य ஷரீரஸ் नप्राणेन नापानेन मर्त्यो जीवति பரிஷிஷ் எதனே நாபன மத்தோஜீவீவே ओन्नमो भगवते वैवस्वताय ஓம் நமோ பகவத்தை வைவஸ்வத்தாயிரமவிச்சாரியாய நச்சிகேதேச்சிராச்சாரியராகிய யமதர்மராஜா நச்சிகேதனுடைய ஆத்மவிப்பிராத்தனைக்கு முறைய உபதேசம் பண்ற திரும்ப திரும்ப ஃபோக்கஸ்டாக சொல்கிறார் ரொம்ப ஒரே கவனத்தோட ஏகாகிரத்தையோட உபதேசம் பண்ணுறார் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் அதை தவிர வேறு எதையும் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைவர் யமதர்மராஜா அவன் கேட்ட கேள்வி ஆத்மா இருக்கா இல்லையா இருக்குன்னா அதோடய லட்சணம் என்ன இதுதானே கேள்வி அந்த ஆத்மாவோடய ஸ்வரூபத்தை விஷயத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு ஆத்மா இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் ஆத்மவினுடைய ஸ்வரூபம் ஆக இறந்ததற்கு பிறகு நான் இருக்கிறேனா இல்லையா அதுதான் இறந்ததற்கு பிறகு நான் இருப்பேனா இல்லையா அதனால் நான் என்பது இருக்கிறதா நான் என்பது இறந்ததற்கு பிறகும் இருக்குமா அப்படி இருக்குமானால் அந்த நான் என்னவாக இருக்கும் தானே கேள்வி ஆத்மாங்கிறது பதிலாக மாற்றி போடுறேன் சொல்ல அதில் இந்த சொன்னால் நமக்கு தெளிவாக இருக்கும் புரியறதுக்காக வேண்டி ஆத்மானா எதை ஏதோ ஆப்ஜெக்டாக நினச்சி விடுவோம் ஏதோ வேறு ஏதோ ஒரு வசது போல் இருக்குது புளிய மரம் மாதிரி அது ஒரு பொருள் போல் இருக்குது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறது ஆகையினால் நான் என்பதுக்கு அதுக்கு தான் திருஷ்டாந்தம் பார்த்துட்டோம் நம்ம சுசுப்தி தான் பெரிய அனுபவ பிரமாணம் அனுபவப்பிரமாணம் நம்ம அனுபவப்பிரமாணத்தையே விச்சாரம் பண்ணுறதில்லை ஸ்ருதியோட சகாயம் தேவைப்படுறது குரு சாஸ்திரத்தோட சகாயம் தேவைப்படுறது நம்ம அனுபவத்தையே விச்சாரம் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம அனுபவத்தை நாம் கவனிக்கிறதே இல்லை நம்ம அனுபவத்தை எங்கே ஆராய்ச்சி பண்ணுறோம் அனுபவிக்கிறவனை பற்றி விசாரம் யார் பண்ணுற அனுபவங்களுக்கு தான் ஏங்கின்னு இருக்கோமே தவிர அனுபவிக்கிறவனுடைய ஸ்வரூபத்தை யார் விசாரம் பண்ணுற அதுதான் மாயா அனுபவங்களுக்கு இயங்குவது தான் மாய அது சாதாரண விஷய இருக்கட்டும் அல்ப அனுபவமாக இருக்கட்டும் மத்தியமாக அனுபவமாக இருக்கட்டும் உத்தமோத்தம அனுபவமாக இருக்கட்டும் அனுபவங்களுக்கு ஏங்கிறது தான் சம்சாரமே அது சாதாரண லௌக்கிக்க விஷய இருக்கட்டும் மதத்தில் இருக்கக்கூடிய தர்மானுஷ்டான அனுபவமாக இருக்கட்டும் சத்குணங்களை அனுபவிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் அனுபவத்துக்கு தான் ஆசைப்படுறோம் அனுபவிக்கிறவனுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்கும் ஆசை இல்லை அது மாத்திரமில்லை இன்னொரு விபரீதம் வேறு இதில் அனுபவிக்கிறவன அனுபவிக்கணும்னு வேறு ஆசைப்படுறது அது இது மகாவிபரீதம் ஆக இதெல்லாம் நீக்கணும் இதுக்கு தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஃபிலசாஃபிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தத்துவ கேள்வி இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்குறதே இல்லை கேள்வி கேட்காத இருக்கிறதுனால தான் பிரச்சனை அதிகம்னே அவங்களுக்கு தெரியல நம்ம மூல பிரச்சனைகள் அனைத்திற்கும் மூல காரணம் இந்த ஆத்ம விஷய விசாரம் ஆத்மாவை பற்றி நான் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஆராய்ச்சியே பண்ணாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ யம தர்மராஜா பிரம்ம வித்யாச்சாரியர் அவருக்கு சரியாக நம்ம பிரம்ம வித்யாச்சாரியார் தான் சங்கராச்சாரியர் போட்டிருக்கார் ஆத்ம வித்யாச்சாரியர்னு போடலை ஆதிசங்கரர் ஆரம்பிக்கிற போது முதல்ல இந்த நச்சிகேதஸுக்கும் யமதர்மராஜாவுக்கும் நமஸ்காரம் பண்ணுறார் யமதர்மராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணி நச்சிகேதுக்கும் சேத்து நமஸ்காரங்கிறார் ஓம் நமோ பகவதே வைவஸ்வத்தாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதஸே சச்சிகேதஸுக்கும் சேத்து நமஸ்காரம் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் அவன் சாதாரண சின்ன பையன்லாம் நினைக்கல பிரம்மவித்யாச்சாரியராகிய சூரிய பகவானுடைய புத்திரன் சூரிய பகவானுடைய புத்திரன் யமன் சூரிய பகவானுடைய புத்திரன் யமன் சனி இவங்கள்லாம் அதில் புராணங்கள் அப்படித்தான் வரும் ஆக இந்த யமர்ம ராஜா வைவஸ்வத்தாயாங்கிறார் விவஸ்வானுடைய புத்தன் அதனால் வைவஸ்வத்தாய தினம் சந்தியாவந்தனத்தில் இவருக்கு நமஸ்காரம் இருக்குது மூணு வேளையும் பிராமணர்கள் பண்ணுற சந்தியாவந்தனத்தில் யமதர்ம ராஜாவுக்கு ஸ்பெஷல் நமஸ்காரம் இருக்குது எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா எங்கேயும் சரி பிராமண சமூகத்தில் மூணு வேளையும் யமதர்ம ராஜாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் தெக்கை பார்த்து நின்று யம தர்ம ராஜாவை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறோம் யமாய தர்மராஜாய மிருத்தியவே அந்தவஸ்வத்தாய காலா சர்வூத்த ஔதும்பராய தாய நீ பரவேஷ்டினே மிருகோதராய சித்திராய சித்திரகு வை நம சித்திரகு தே உண்டு சித்திரகு வை நம ரெண்டு பாடம் உண்டு சொல்லி மூணு தடவை அவருக்கு நமஸ்காரம் உண்டு ஆகையினால அது இருக்கட்டும் எதுக்கு சொல்கிறேன் அவர் பிரம்ம வித்யாச்சாரியார் இவன் கேட்டது ஆத்ம வித்ய தான் ஆத்மா பிரம்மங்கிறத சொல்கிறதுனால பிரம்ம வித்யாச்சாரியர் அதை தான் ஆதிசங்கர் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறார் இல்லாட்டி பிரம்மாத்மயக்கத்துவ வித்யாச்சாரியர் அப்படின்னு சொல்லிவிடலாம் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் பிரம்மாத்மயக்கத்துவ வித்யாச்சாரியர் பிரம்மாவும் ஆத்மாவும் ஒன்று பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று எல்லா பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தியை அந்த வித்தியைக்கு ஆச்சாரியர் இப்போ அது முதல்ல வந்து ஆத்ம தத்துவமே முதல்ல ஜீவாத்ம தத்துவம் புரியாம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்ல முடியாது அதனால அவர் ஆத்மாவை எப்படி சொல்லணுங்களோ அப்படி சொல்லி கொடுக்குறாரு முதல்ல தேர் உதாரணம் சொன்னார் ஆத்மாவை தேரில் பயணிக்கும் பயணியாக தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னார் ஒரு ஒரு இடத்துலேயும் சொல்லிகிட்டே வர்றார் சில பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஒன்றுமே அந்த கேள்விக்கு பதிலே காணவே அதுதான் ஃபுல்லாக இருக்குது முழுக முழுக இருக்குது சம்பிரதாயமாக படித்தாதான் புரியும் முழுக்க முழுக்க அவரோட பதிலெல்லாம் அதுக்கு தான் இருக்குது இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் அவன் கொல்லப்பட்டாலும் அது கொல்லப்படுவதில்லை அப்படி சொல்லியிருக்கார் ரெண்டாவதுலேயே சொல்லிவிட்டார் ரெண்டாவது முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளிலையே சொல்லிவிட்டார் ஹந்தாச்சேன் மன்யத்தை ஹந்தும் ஹத்த்ச்சேன் மன்யத்தை ஹத்தம் உபௌதௌ ந விஜனீத்தோ ஹந்தி நகன்யத்தை வேணால் பாருங்கோ அதுலயே தெரிஞ்சு போயிடும் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பதினெட்டு பத்தொம்பது மந்திரத்திலேயே தத்துவம் சொல்லியாச்சு நாயத்தை மிரியத்தை வா குத்தித் விபச்சித் நாயம் குத்தச்சின்ன பபூவ கஷ்டித் அஜோநித்ய சாஸ்வதோயம் புராண நகன்யதே ஹன்யமானே ஷரீரே ஷரீரம் கொல்லப்பட்டாலும் இது கொல்லப்படுவதில்லைன்னு சொன்னபோதே தத்துவம் சொல்லியாச்சு அடுத்த மந்திரத்தில் வந்து ஆத்மாவை கொல்ல முடியாது அதை ஆத்மா கொலையும் செய்யாது கொலை படவும் செய்யாதுன்னு அது மாதிரி பல இடங்களில் அதுக்கு அடுத்தபடி மந்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இருபதாவது மந்திரம் அதுலேயே அந்த அத்தியாயத்திலையே இருபதாவது மந்திரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மந்திரங்கள்லாம் ஆத்மாவோடய லட்சணங்கள் தான் லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி அதாவது அறிவை தரும் கருவியானது அறியப்படும் பொருளின் இலக்கணங்களை கூறுவதன் மூலம் அறியப்படும் பொருளை பற்றிய அறிவை தருகிறது அறிவதற்குரிய கருவியானது அறியப்படும் பொருளின் இலக்கணங்களை கூறுவதன் வாயிலாக அறியப்படும் பொருளின் பொருளை பற்றிய அறிவை கொடுக்கிறது புரியதா பாருங்க திரும்பவும் சொல்லட்டுமா அறிவதற்குரிய கருவியானது அறியப்படும் பொருளை பற்றிய இலக்கணங்களை கூறுவதன் மூலம் அறியப்படும் பொருளின் அறிவை வழங்குகிறது புரிய வைக்கிறது கண்ணு இருக்கு கண் வந்து நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி நிறத்தை பற்றி அறிவை தரும் கருவி என்ன பண்ணுகிறது நிறத்தை பற்றிய அறிவை வழங்குகிறது யாருக்கு அறிபவனுக்கு அறிபவனுக்கு நிறத்தை பற்றிய அறிவை அறிவிப்பது கண்கள் அதே போல் ஆத்மாவை பற்றி அறிவிப்பது வேதங்கள் அது எப்படி வேதம் நினைக்கிறதுன்னா அது ரொம்ப ஒரு மெத்தடா மெத்தடே வேறையாக இருக்குது என்னை பற்றி அறியாமையை தான் நிற்கிறது என்னை பற்றி அறிவை கொடுக்குறதில்ல நான் தான் இருக்கேன் எனக்கு என்ன ப்ரூஃப் வேண்டி கிடக்கு நான் இருக்கேனா இல்லையான்னு ப்ரூஃப் வேணுமா என்னை நிரூபிக்கிறதுக்கு என்ன தேவை என்னை நிரூபிப்பதற்கு என்ன ப்ரூஃப் வேணும் நான் இருக்கிறேன்னா இல்லையா என்ன ப்ரூஃப் வேணும் தூக்கத்தில் நான் இருக்கேன் இல்லைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் எப்படி ப்ரூஃப் தேடுவீங்க அதுதான் முழிச்சப்பறம் இப்படி மாட்டின்னு திண்டாடுறேனே அதை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டிதான் தூக்கத்தில் இருந்து தான் இருக்கணும்னு அப்படி தான் சொல்லணும் இல்லையா தூக்கத்துலேயும் நான் இருந்திருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா முழித்த பிறகு இருக்கே ஜாதகம் திரும்ப ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் அது தூக்கத்தில் என்னவாக இருக்குங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஜாக்கிரத அவஸ்தையில் எனக்கு வந்து உறக்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியவில்லை விழிப்பு நிலையில் எனக்கு அது இருக்கிறேனோ இல்லையோ இருக்கிறே இல்லைன்னு சொல்ல முடியல என்னால் சொல்ல முடியல அப்போ எனக்கு வந்து இந்த இந்த சந்தேகத்தை விழிப்பு நிலையில் எனக்கு வந்து என்ன விழிப்பு நிலையில் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிற சந்தேகம் வருமா ஜாக்கிரத வஸ்தையில் அகம் அஸ்மிவா நவான்னு சந்தேகம் வருமா வருமா நான் இருக்கேனா இல்லையா கிள்ளி பார்த்துக்கிறேன் யாரோ ஜோக்கெல்லாம் போட ஏண்டா உனக்கு வேணுமாடான்னு இவனே பேசிக்கிறான் இப்படியே பேசிக்கிறான் இல்லையா என்ன அப்படியே பேசிக்கிறான் அவனுக்கே அவன் பேசிக்கிறான் உனக்கு வேணுமாடா இது ஏன் இப்படி போன நீ அவனுக்கே அவன் பேசிக்கிறான் இந்த விரலை பார்த்து பேசுனா யார் இது இவன் பேசுனா விரலை பார்த்து பேசுகிறான் விரலை பார்த்து பேசுகிற யாரை பார்த்து பேசுகிறான் பாருங்க மனிதனுக்கு தன்னையே ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கணும்னு ஆசை ஆப்ஜெக்டிஃபை பண்ணிக்கணும்னு ஆசை பண்ண முடியுது ஆனால் வெளியில் எடுத்துக்க முடியாது ஆப்ஜெக்டிஃபை பண்ணால் அது சப்ஜெக்ட் அவர் அப்போ யார் சப்ஜெக்டாக இருக்கா அது ஒரு கேள்வி வருது இது ஆப்ஜெக்ட் நான் சப்ஜெக்ட் யார் கண்ணா எது சப்ஜெக்ட் அப்போ அதுக்கு விழிப்பு நிலையில் எனக்கு நான் இருக்கிறேனா இல்லையா என்பதற்கு எனக்கு நிரூபணம் தேவையில்லை தேவையில்லை எனக்கு யாரும் சொல்ல வேண்டாம் வேதமோ சாஸ்திரமோ குருவோ நீ இருக்கிறாய் நீ இருக்கிறாய் என்பதை நன்கு தெரிந்து கொள் விழிப்பு நிலையில் நீ இருக்கிறாய் என்பதை தெரிந்து கொள்ள சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ என்னன்னா உறக்க இறந்ததற்கு பிறகு இருக்கிறேனா இல்லையா உறங்கும் போது உறக்கத்தில் நான் இருக்கிறேனா இல்லையாங்கிற சந்தேகத்தை உறக்கத்தில் தீர்த்துக்க முடியுமா செத்தத்துக்கு பிறகு தீர்த்துக்க முடியுமா விழிப்புணையில் தீர்த்துக்க முடியுமா சந்தேகம் எந்த அவஸ்தையில் வருது இந்த சந்தேகம் அவஸ்தை வேணுமா நமக்கு சந்தேகம் எந்த அவஸ்தையில் வருது சந்தேகம் ஜாகிரத அவஸ்தையில் தான் வருது ஜாகிரத அவஸ்தையில் சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்கு என்ன வழி கட்டோபனிஷத்து படிக்கிறது தான் வழி கிளாஸை அட்டன் பண்ணுறது தான் வழி வேறு என்ன வழி அவன் என்ன கேட்டான் சந்தேகம் இருக்குன்னு தானே ஆரம்பிச்சுருக்கான் ஏஎம் பிரேத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தி தேக்கே நியாயம் அஸ்தி இது ஜெயிக்கே சந்தேகத்துக்கு ரெண்டு இருக்கு இருக்கா இல்லையா அதுக்கு பேர் திகோட்டிக்காக சம்சயா சந்தேகத்துக்கு ரெண்டு இருக்கணும் இது வந்து சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னா சாப்பிடலாம் இல்லை நிச்சயம் பண்ணால் அது சந்தேகம் போச்சு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா சந்தேகம் போயிடுச்சு சாப்பிட்டாகணும் அப்படின்னா சந்தேகம் போச்சு சந்தேகத்தோடு எத்தனை நேரம் இருக்கிறது சாப்பிடலாமா வேண்டாமா சாப்பிட்லாமா வேண்டாமா சாப்பிட்லாமா வேண்டாமா எத்தனை நேரம் சந்தேகத்தை வச்சுட்டே இருக்கு இல்லை ஆத்மா இருக்கா இல்லையா ஆத்மா இருக்கா இல்லையா அதை கிளாரிஃபை பண்ணி ஆகணும் அதுக்கு தான் இவன் கேட்குறான் நச்சிகேஷ் கேட்டுருக்கான் இந்த மந்திரங்களில் அதுக்கு தான் அர்த்தம் சொல்கிறார் அவர் இப்போ நம்ம படிச்சுட்டுருக்கிற மந்திரங்கள்னால் அதுக்கான அர்த்தத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது இதுக்கு முதல் மந்திரத்துலலாம் என்ன பார்த்தோம் அந்த இந்த உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்காகத்தான் இந்த உடம்பே இருக்குது ஆத்மாவுக்காகத்தான் இந்த உடம்பே வேலை செய்கிறது எப்படி ஒரு பட்டணத்தில் ராஜாவுக்காக அந்த பட்டணத்தில் அத்தனை பேரும் சேவை பண்ணிட்டுருக்காங்களோ அவர் எப்படி சுதந்திரமாக இருக்காரோ சாட்சியாக இருக்காரோ ராஜாவோட ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை சொல்ல முடியாது சைதன்யத்தை ஓரளவுக்கு சொல்லலாம் அவர் வந்து சுதந்திரமாக இருக்கார் அங்கே வந்து அவர் செய்ய சொல்லலாம் அதெல்லாம் வேறு விஷயம் ராஜ்யங்கிறது இங்கே ஓரளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும் எப்படி ஒரு நகரத்துக்குள்ள ஒரு அரசன் தன்னுடைய மந்திரிகள் சேனாபதிகள் இவர்களையெல்லாம் வைத்துக்கொண்டு ராஜ்யத்தை நடத்துகிறாரோ அப்படி இந்த உடம்புக்குள் நான் என்கிற ஆத்ம தத்துவமானது இந்திரியங்களை காரிய கரணங்களை கொண்டு அந்த கரணம் என்கிற கருவியை கொண்டு இந்த இந்திரியங்கள் என்கிற கருவிகளை கொண்டு உடல் என்கின்ற காரியத்திலே இருந்து கொண்டு உலகத்திலே செயல் புரிந்து கொண்டு இருக்கிறது அனுபவங்களை பெற்று கொண்டு இருக்கிறது இதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நகரத்தை சொன்னார் ஆனால் இந்த உடம்புக்குள்ளே மாத்திரம் தான் இருக்குதுன்னு நினச்சிக்காதே எல்லாத்துக்குள்ளேயும் அது இருக்குது சூரியனுக்குள்ளே இருக்குது ஹகம்ச சுட்சிஷத்து வசுரந்தரி கசத்து ஹோதா வேதிஷத்து அதித்திர்துரோணசத்து நேற்றுக்கு துரோணசத்துக்கு நான் என்ன சொன்னேன் கலசத்துக்குள்ள ஜலமாக இருக்கார்னு சொன்னேன் இன்னொரு முக்கியமான அர்த்தம் என்ன வேதத்துலேயே வருது துரோண கலசமே அப்படின்னு சமகத்துலேயே வருது துரோணம் துரோண கலசங்கிறது வந்து யாகசாலையில் வைக்கிற ஒரு பாத்திரம் பெரிசு அந்த பாத்திரத்துக்குள்ளே சோம கொடி ஒரு கொடி அந்த கொடியை நல்லா பிழிஞ்சு அந்த ரசத்தை வந்து இந்திரனுக்கு நைவேத்தியம் பண்ணணும் அதனால் சோமரச பாத்திரம் அந்த சோமரச பாத்திரத்துக்குள்ளேயும் இருக்காராம் சோமரசத்துலையும் இருக்காராம் ஏன்னா சோமரசம் வந்து நமக்கு வந்து புனிதமானது ஆக என்னால் அதை இருக்கார் சோமகா துரோணசத்து அதுலேயும் இருக்கார் நாம் பூஜை பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற பாத்திரத்துக்குள்ள இருக்கிற சோமரசமாகவும் எடுத்துக்கலாம் கலசத்துக்குள்ளே இருக்கிற நீராகவும் எடுத்துக்கலாம் யாகசாலையில் வச்சிருக்கிற பாத்திரம் துரோண கலசம் அந்த துரோண கலசத்துக்குள்ளே இருக்கிற சோமரசமாகவும் இருக்கார்னு வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு அர்த்தம் வந்து கிரக வீட்டுக்குள்ளே வர்ற விருந்தாளியாகவும் இருக்கிறார் அதிதியாகவும் இருக்கிறார் அதிதர் துரோணசத்து அப்படி எடுத்துக்கணும் இப்போ அதிதி சப்தத்துக்கு ஜலம்னு ஒரு அர்த்தம் அதிதி சப்தத்துக்கு சோமரசம்னு ஒரு அர்த்தம் அதிதி சப்தத்துக்கு அதிதின்னே அர்த்தம் வழக்கமாக சொல்கிற அதித்தி சாதாரண அதித்தி அதாவது திடீர்னு வர்ற விருந்தாளி சொல்லாமல் வர்ற விருந்தாளிக்கு தான் அத் அதித்தின்னு பேர் அதித்தின்னு பேர் சன்னியாசிக்கும் அதித்தின்னு பேர் சன்னியாசிக்கு ஒரு நாளைக்கு எந்த ஊரில் அவர் இருப்பார்னு அவருக்கே தெரியாது அந்த காலத்து சன்னியாசி என்னால் வந்து இப்படி ஊரூடாக போயின்ட்டுருக்குற ஊர் ஊராக போயின்ட்டுருக்குற சன்னியாசி அவர் வந்து ந வித்தியத்தே திச்சிஹி எஸ் பஞ்சாங்கமே பார்க்க மாட்டார் இன்றைக்கி பௌர்ணமியா அமாவாசையா ஏகாதசியா அஷ்டமியா நவமியா நல்ல வேலையா கெட்ட வேலையா எல்லாம் என்னத்துக்கு அவருக்கு எப்போவுமே என்னது நான் எப்போவும் ஈஸ்வர சிந்தனை பிரம்ம சிந்தனையிலே இருக்கிறவனுக்கு இதெல்லாம் இன்னத்துக்கு இந்த நாலு கோழு அதெல்லாம் ஒன்றும் நான் வியாபகாரிக்ஷ்டி ஆ இந்த மந்திரம் மூணாவது மந்திரத்துக்கு வரும் அப்போ இதுலாம் துரோணசத்து நிருஷத்து வரசத்து வியோமசத்து அப்ஜா கோஜா ரிதஜா அத்ரிஜா ரிதம் பிருகத்து இருக்கார் ஏதோ ஒரு உடம்புக்குள்ள மாத்திரம்தான் இந்த தத்துவம் இருக்குதுன்னு நினச்சிக்காதே பூதேஷு பூதேஷு ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்த பூதான் लोकान व्याप्य भूतात्मा, एको த்ரீன் வபியூத்துங்க விஷுயோ உரேவன்சூதூர் ஆட்சிச்சேத்த கேவலோ நகுண்க்க இப்படி எல்லாம் ஸ்வேத்தோபனிஷத் சொல்லுகிறது உரே வசதம் சத் அது வந்து நானா ரூபா பவந்தி ஏக்கம் சத்து விப்ரா அர்த்தம் வேறு அதாவது உள்ளது ஒன்றே உள்ளது ஒன்றே அதனை பல பெயரிட்டு பலர் அழைக்கிறார்கள் ஒருத்தர் அல்லாங்கிறார் ஒருத்தர் பரமபிதாங்கிறார் இன்னொருத்தர் வந்து ஸ்ரீமன் நாராயணங்கிறார் இன்னொருத்தர் வந்து பராசக்திங்கிறார் எல்லாம் ஆளாலும் கொஞ்சம் சொல்கிறாங்க அதனால்தான் அதை சொல்கிறோம் என்னது பலவகையாக பல மதத்தினர் கத்திசூடி இளம்பரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியான் கருணிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் நிலை ஒளியுரு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் அருள் வாழ்த்தி அமர எய்துவம் இதை விட அழகாக எப்படி சொல்லித்தர முடியும் நிறைய இருக்குது இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ல கூட ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க என்னது எம் வைதிகா மந்திர திருஷப் புராணாக இந்திரம் எமம் மாதரிஸ்வானமாகு வேதாந்தம்மேனிவோன் வைஷ்ணவா விஷ்ணுரிமர்த்தி எம் வைதி மந்திரசுரா இல்ல உரே வஸ்தூத்த எம் வைதிக்க மந்திரசுராம மாதரிஷ்வா வேச்சனீயேஷம்வோச்சன் எம் விஷ் வைஷ்ணவ விஷ்ணுரிவந்தி புதஸ்தர்ஹன் பௌன சத் அகாலேதி கேச்சித் கிதிச்சி குமர சுவீதி மாதே பிதே பத்திய எம் பிரச்சயன் ஜகதீஷி தரம் சேகைய பிரபு அது இது வந்து ராஷ்டீயஸ்வயம் சேவக சங்கத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் இதை சொல்லித்தான் முடிகிறாங்க இதில் பௌத்த ஜெயின மதத்தையும் சேர்த்துருக்காங்க புத்தஸ்ததாரன் இத்தி பௌத்த ஜெயினா இந்த பாரத தேசத்தில் வேதத்தை ஒத்துண்டு தோன்றின மதங்கள் வேதத்தை ஒத்தா ஒத்துக்காமல் இருக்கிற மதங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லுகிறது சிக்கு இருக்குது சத்ஸ்ரீ அகால் அவங்க கடவுளுக்கு சொல்கிற பேர் சத்ரீ அகால் சத் ஸ்ரீ அகாலேதி சிக்க சந்தா அதுலேருந்து அகாலி தளம் எல்லாம் இந்த இதுக்கு போகிற வழியில் ஒரு ஹேமகுண்டு சாஹிப் அப்படின்னு ஒன்று இருக்குது பத்ரிநாத்துக்கு போகிற வழியில் அதெல்லாம் சீக்கியர்களுடைய புனித தலம் அது ஆக்சுவலாக லக்ஷ்மணனுடைய ஒரு ஸ்தலங்கிறாங்க அது பெரிய டிஸ்பியூட் இருந்துகிட்ருக்கு ஹிந்துஸுக்கும் சீக்கியர்களுக்கும் அந்த இடத்துல அது வந்து அந்த இடம் வந்து சீக்கியர்கள் பெருசாக பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துருக்கேன் நானும் இங்கே குருநாதனும் சேர்ந்து போகணும் அந்த இடத்த பார்த்துருக்கோம் ஹேமக்குண்டு சாகிப் அங்கே தான் ஒரு அழகான தாமரை வருது அந்த ஏரியாவை தவிர எங்கேயும் வருதில்ல அதுக்கு பேர் பிரம்ம கமலம் அந்த புஷ்பம் ரொம்ப அழகு அந்த பக்கத்தை அதை தவிர எங்கேயும் வருது இருக்கட்டும் ஆக எல் வஸ்து ஒன்று தான் ஒரே வஸ்து தான் எல்லாத்துலையும் இருக்குது இப்போ எதுக்கு சொல்கிறேன் முதல் மந்திரம் என்ன சொல்லியது இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குது ஆத்மாவுக்காகத்தான் இத்தனை பேரும் வேலை செய்கிறாங்க இந்த மனது ஆத்மாவுக்காக தான் என் மனது சிந்திக்கிறது ஏன் சிந்திக்கிறதோ அது அது வேறு அது வேறு ஒழுங்கோ எனக்காகத்தான் மனது சிந்திக்கிறது நான் இல்லைன்னா மனசை சிந்திக்காது எனக்காக புத்தி வேலை செய்கிறது எனக்காகத்தான் கண்ணு எல்லாத்தையும் காட்டின் இருக்கு எல்லாம் தான் வேலை செய்கிறது என் பொருட்டுத்தான் இவைகளெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த கருவிகரணங்களெல்லாம் ஆத்மாவின் பொருட்டுத்தான் இயங்குகின்றன இந்த ஆத்மா இந்த உடலுக்குள் மட்டும் இருக்கிறது என்று நினைக்காதே எல்லா உடல்களுக்குள்ளும் அதுதான் இருக்கிறது அந்த ஒரு பொருள்தான் அனைத்தினும் இருந்து கொண்டு அந்த ஒரு பொருளுக்காகத்தான் இத்தனை இயக்கங்களும் நடந்து கொண்டு இருக்கிறது இத்தனை இயக்கங்களும் உண்மையில் அந்த பொருளுக்கு தேவையில்லை ஆனால் இத்தனை இயக்கங்களும் அந்த பொருளுக்கு தேவை போன்று காட்டுகிறது மாயாசக்தி அகடித கடனா பட்டியாசி மாயா சக்தி அதுதான் புரிஞ்சுக்கணும் அது இந்த மந்திரம் அதுக்கப்புறம் என்ன பண்றது சரி இன்னும் அதை தெளிவாக புரிய அதை ஃபோக்கஸ் பண்ணுறார் அது தாரணான்னு பேர் இதுக்கு தாரணான்னு சொன்னால் ஃபோக்கஸ்னு அர்த்தம் இந்த ஜூமை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பாருங்க கேமராவிலாம் கிளியராக தெரியணும்னா என்ன பண்ணுவோம் அந்த ஜூமை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மந்திரங்களெல்லாம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு அதே கவனிக்கிறது இந்த மூணாவது மந்திரம் பார்த்துட்டோன்னு நினைக்கிற நேற்றுக்கு பிராணம் ஊர்துவம் உன்னயதி மேல் செல்லுகிற மூச்சு காற்றை மேலே செலுத்துகிறது கீழ் செல்லுகின்ற காற்றை கீழே செலுத்துகிறது உள்ள இந்த கமலத்தில் அந்த உணர்வு வீற்றிருக்கிறது உள்ளத்தினுள் உணர்வு வீற்றிருக்கிறது மத்தியே வாமன ஆசீனம் விஸ்வே தேவாகா விஸ்வே தேவாகாங்கிறதுக்கு அனைத்து கருவிகளும் மெய்வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் எல்லாம் இதற்குத்தான் பணி புரிகின்றன எல்லாம் இதுக்கு வேலை செய்யுது இப்படி யாராவது யோசிச்சிருப்போமா நம்ம இன்னும் அவன் எனக்கு வேலை செய்கிறான் இவன் எனக்கு வேலை செய்கிறான் யாரில்லாமல் வேலை செய்கிறான்னு எனக்கு இதெல்லாம் எனக்கு வேலை செய்யலைன்னா நான் இவன் வேலை செய்கிறது நான் கவனிக்க முடியும் இந்த உடம்பில் இந்த கருவி கரணங்கள்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற எனக்கு வேலை செய்யலைன்னா மற்றவங்க வெளியில் வந்து எனக்கு என்ன செய்கிறாங்க செய்யலைங்கிறது எனக்கு எப்படி தெரியும் சம்பந்தமே இருக்காத என்ன உலகத்தோட சம்பந்தப்படுத்துறது யாரு இவங்க தானே அத்வைத்தமான என்ன துவைத்தத்தில் சம்பந்தப்படுத்துறது யாரு இந்த மாயா காரியங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் விஸ்வே தேவா உபாசத்தை உபாசத்தைங்கிறதுக்கு சங்கராச்சாரிய சொல்றார் விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கறதா இதுக்கு பார்த்தியா இந்த பாரு தட்சிணாமூர்த்தியை பாரு விநாயகரை பாரு முருகன் நான் நல்லதாக சொல்கிறேன் தர்மமாக பேசணுங்கிறதுக்காக ரெண்டதெல்லாம் பார்க்குறவனும் இருக்கான் அதர்மமான விஷயங்களை பார்க்குறவனும் இருக்கான் அனுபவிக்கிறோனும் இருக்கான் தர்மமான விஷயங்களை அனுபவிக்கிறவனும் இருக்கான் தர்மமாக தர்மமான விஷயங்களை அனுபவிக்கிறவன் அதர்மமாக அதர்மமான விஷயங்களை அனுபவிக்கிறவன் உள்ளே இருக்கான் அவனுக்கு பேர் தர்மின்னு பேர் அதர்மினும் பேரு அதர்மத்தை பண்ணினா அவனுக்கு என்ன பேரு அதர்மின்னு பேரு தர்மத்தை பண்ணினா தர்மின்னு பேரு கர்மத்தை பண்ணினா கர்மின்னு பேரு சும்மா சோம்பேறியா இருந்தா அகர்மின்னு பேரு எல்லாம் வந்தான் ஒரே ஆளுக்கு தான் இத்தனை இதுவும் ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றான் இவன் சோம்பேறிங்கிறோம் இவன் சுறுசுறுப்பா இருக்காங்கிறோம் சுறுசுறுப்பா இருக்கிறதும் சோம்பேறித்தனமும் ஆத்மாவை சேர்ந்ததா அவ பாடி காம்ாம் தான் கான்சியஸ்னஸோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோட தான் இங்கே நம்ம யோசிக்கிறோம் யார் இப்படி யோசிக்கிறா கான்ஷியஸ்னஸ் வேறு பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வேறுன்னு யாராவது திங்க் பண்ணுறாங்களா என்ன திங்க் பண்ணினா சனி ராகு கேதுலாம் எதாவது பண்ணுமா என்ன ஒன்றும் பண்ணாதே நம்ம அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் சனி ராகு கேது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆத்ம கியானத்தை கொடுக்கக்கூடவே மாட்டேங்கிறோமே கொடுக்கக்கூடாதுங்கிற இடத்து விஷயத்தில் சனி பலமாக இருக்கார் என்ன சொல்கிறது அதனால் பகவான்கிட்ட சனி பகவான்டான் பிரார்த்தனை பண்ணணும் சொல்லப்போனால் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்க சனி வந்து இப்படி சிந்திக்க வைப்பாராம் இப்படி சிந்திக்க வைக்கிறதே அதனால் சனிக்கு ஒரு பேர் மா ஞான காரகன் ஜோதிஷ சாஸ்திரத்துலேயே இருக்குது ஞான அவனுக்கு பேர் ஏன்னா ஃபிலசாஃபிக்கல் திங்கிங்கை க்ரியேட் பண்ணுறவர் அவர்தான் கஷ்டத்தை கொடுத்தா தானே ஃபிலசாபிக்கல் திங்கிங்கெல்லாம் வரும் இல்லை அப்படியே கம்ஃபர்டபுளாக இருந்துவிட்டால் ஃபிலசாஃபிக்கல் திங்கிங்கெலாம் எங்கே வரும் அதனால் சனியை எல்லோரும் மாரகன் மாரகன்பாங்க சாகடிக்கு நான் அதில் வேறு மங்கு சனி பொங்கு சனி மரணச்சனின்னு வேறு மூணு சனி ஏன்னா இப்படியும் மூணு ரவுண்டு வந்துட்டு போயிடுவார் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை அப்போ முதல்ல சனி வந்ததுன்னா மங்கிடுவான் அப்புறம் இன்னொரு இது எந்த புத்தகத்தில் இருக்குன்னு எனக்கு நானும் தேடி பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்புறம் மங்கி போயிடுவான் அப்புறம் நடுவில் வந்தால் இந்த சனி பற்றி கவலைப்படாது பொங்குன்னு தான் என்ன பொங்கல் போகிறதோ அந்த பொங்கு சனின்னா எல்லாம் பொங்கிறதுன்னா பைசான்னு தான் நினச்சின்னு இருக்கான் பொங்கிறதுன்னா எதா அருள் பொங்குறது நல்ல குணங்கள்லாம் பொங்குறது அப்படியாவது அர்த்தம் பண்ணக்கூடாத பொங்கிறதுன்னு சொன்னால் என்னதுண்ணா பணமாக பொங்க போகிறது காராக வரப்போகிறது பங்களாவாக வரப்போகிறது சொத்தாக வரப்போகிறது அதுதான் பொங்குங்கிறான் இந்த தத்துவம் தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் வருமானு கேட்குறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அடுத்த நாலாவது மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் அசிய ஷரீரஸ்தசிரம்சமான தேகிணா தேகாத்விமுச்சியமான தேகிணா கிமற்ற பரிசிஷத்தை அதாவது ஷரீரஸ்தேகினா ஷரீரஸ்தன ஷரீரத்துக்குள்ளே இருக்கிற இந்த தேகத்தை உடையவனுடைய விடுபடுதலானது அதை விளக்கி சொல்றதுங்கிறார் சங்கராஜர் அடுத்த அசை விசிரம்சமான இதை விட்டு வெளியில் போறானா போறும் குடம்பை தனித்துளிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படி இந்த உடம்பை விட்டு இந்த இவன் கிளம்புறானான் ஏமா இதை கேட்ட கேள்விக்கு பதில் உடம்பை விட்டு இவன் கிளம்புறான் அப்படின்னா உடம்புக்கு வேற இவன் தானே கிளம்ப முடியும் நான் வீட்டை விட்டு கிளம்புறேன்னா நான் வீடாகவே இருந்தால் இப்படி கிளம்புறது வீடாகவே இருந்தால் நான் எப்படி வீட்டை விட்டு கிளம்புறது வீட்டுக்குள்ளேருந்து நான் வெளியில் கிளம்புனோன்னு நான் வீடு வேறே நான் வேறே வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் நான் உபயோகப்படுத்தின் இருக்கேன் வேகப்பட்ட சாான் வேணுங்கிற சாமான வேண்டாங்கிற சாமான பின்னால் தேவைப்படும் சேர்த்து வச்சுருக்கிற சாமான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணின்ட்டுருக்கேன் அப்பப்போ என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு ஏதோ பகவான்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதோ வேறு போட்டின்ட்டு கேம்புக்கு வந்து விடுறேன் முடிஞ்சு போவோங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னா பகவான் இருக்கார் என்ன தெரியும் இந்த உடம்புக்கு என்ன வேலை நடக்கும் அரசன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டால் நாட்டு மக்களும் அவனோடு வெளியேறி விடுவார்கள் பொதுவாக இப்போ ராமர் வந்து அயோத்தியிலருந்து கிளம்பி போகிறாருன்னா எல்லாருந்து பின்னாடி ஓடுறான் அத்தனை பேரும் ராமா ராமா போகாதே போகாதே நீ தர்மமூர்த்தி நீயே போயிட்டால் நாங்கள்லாம் இப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கிறது அந்த வர்ணனை பார்த்தா அந்த அயோத்திய வாசிகளையெல்லாம் இவங்களெல்லாம் அவர் ஏமாத்திட்டு தான் போகிறார் அப்போ ராஜா வந்து வெளியில் நாட்டை விட்டு கிளம்புறார் உடம்பை விட்டு கிளம்பு இந்த ஆத்மா உடம்பை விட்டு கிளம்புறதுன்னா இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை யாருக்கு இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்திரியங்கள் மெய்வா கண் இந்திரிய சக்திகள் பார்க்குற சக்தி கேட்குற சக்தி ஞாபகம் வச்சு சக்தி கேட்குற சக்தி முகர்ற சக்தி தொட்டு உணர்கிற சக்தி சுவைக்கிற சக்தி இந்த சக்திக்குலாம் என்ன வேலை அதுதான் சூக்ம சரீரம் அதுவும் சேர்ந்து கூடவே போய்டும் கிளம்பிடுறது அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணுவான் அதுக்கு மரியாதை பண்ணாலும் பண்ணுவோம் இதை வந்து தானம் பண்ணலாம் என்னென்ன பண்ணால் கழுகு பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்பேன் நாய் நரிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான் அப்படிங்கிறார் பட்டினத்தை நம்ம இந்த தொந்தி நம்மளுதுன்னு நெனைச்சிட்டு இருக்கோமா நாய் பார்க்குறதாம் நல்லா சதே பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நரிகள் நாய் நரி பேய் கழுகு இதெல்லாம் பேய் எப்படி இருக்குன்னு கேட்காங்க ஆடி இருக்கார் நாய் நரி நம் கருத்தை தொந்தி நம்மதென்று நாம் இருப்ப நாய் நறிகள் பேய் கழுகுகள் தம்மதென்று இருக்கும் கான் ஒரு நாளைக்கு இது நமக்கு நல்ல விருந்தாக வரப்போகுது பார்த்துட்டே இருக்குமா அது என்னைக்கு தான் மண்டையை போட போகிறானோ தெரியல ஓட்டான்னா எடுத்துக்கலாம் அந்த அந்த எங்கேயோ பார்த்து சொல்லியிருக்கார் அவர் ஆஹா கிமற்ற பரிசிஷ்யத்தை அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னா ஒன்றும் இந்த சரீரத்தை வந்து ஒன்று எரிக்கலாம் இல்லாட்டி புதைக்கலாம் இல்லாட்டி வெட்டி வெட்டி தூக்கி எரியலாம் சாஸ்திரம் அப்படிலாம் சொல்கிறது சன்னியாசிகளையே எட்டு துண்டா வெட்டி எட்டு திசையில் எறின்னு ஒரு சாஸ்திரம் தண்ணியில் கல்லை கட்டி போடுன்னு ஒரு சாஸ்திரம் நெருப்பில் வச்சு கொழுத்துன்னு ஒரு சாஸ்திரம் ஏதோ பஞ்சபூதத்தில் எதிலையாக உள்ள சேர்க்கணும் அவ்வளோதான் இந்த உடம்பு ரொம்ப அழகாக சொல்கிறார் பர்தரி பஞ்சபூதங்களுக்கு வணக்கம் உங்களுடைய தொடர்பால் நான் சில காலம் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தேன் உங்களை விட்டு நான் விலகுகிறேன் பஞ்சபூதங்களுக்கு நமஸ்காரன்னு சொல்கிறார் வைராக்கிய சதகத்தில் கடைசி ஸ்லோகம் பஞ்சபூதங்களுக்கு நமஸ்காரம் அப்படி ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது ஆக இந்த உடம்பை விட்டு கிளம்பிடுறது அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறார் இங்கே நம்ம ஒரு விசாரம் பண்ணணும் அடுத்த மந்திரத்தையும் படிச்சுட்டு பண்ணுறோம் இங்கே ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு ரொம்ப முக்கியமான ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு நீங்கள்லாம் உங்களுக்கு தோன்றுறதா தோணலையான்னு எனக்கு தெரியல சந்தேகம் வரணும் நிறைய இந்த இடத்துல என்னது மாத்தி மாத்தி குழப்புறாரே அப்படின்னு சொல்லணும் சொன்னாதான் நீங்க தெளிவா இருக்கீங்கன்னு எனக்கு புரியும் சிந்திக்கிறீங்கன்னு புரியும் மாத்தி மாத்தி குழப்பிறாரேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க தெளிவா சிந்திக்கிறீங்கன்னு எனக்கு தெளிவா புரியும் ந பிராணேன ந அபானேன மர்ச்சோ ஜீவத்தி கஷ்டம் அஞ்சாவது மந்திரம் பிராணேன ந ஜீவத்தி கஷ்ட பிராணேன ந ஜீவத்தி கஷ்டன அபானேன ஜீவதி மர்த்தியகான்னு சொன்னால் மர்த்தியகனா இந்த உடம்புக்குள்ள இந்த உடம்பை விட்டு பிரிகின்ற ஜீவாத்மா ஆத்மான்னு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஆத்மா ஜீவதி கஷ்டனை இத்தரேனத்து ஜீவந்தி பிராணி அதாவது இந்த பிராணனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மூச்சுக்காற்று சக்தியினால இந்த உடம்பு உயிர் வாழ்கிறது என்று நினைத்து கொள்ளாதே மூச்சு காத்தே எதனால வாழ்கிறது தெரியுமோ அப்படிங்கிறார் மூச்சுக்கு சரீர அந்த சஞ்சாரி வாயு பிராணஹா உடம்புக்குள்ள சஞ்சரிக்கிற காத்துக்கு பேர் தான் பிராணன் இந்த பிராணன் பிராணனால் தான் உடம்பு இருக்குன்னு நினச்சிக்காத இந்த பிராணனுக்கு பிராணன் ஒன்று இருக்குது பிராணசிய பிராணஹான்னு வேதம் சொல்லுகிறது ஆகையினால இதரேனத்து ஜீவந்தி வேறொன்றினால் வாழ்கின்றது அல்லவா அப்படின்னு அர்த்தம் எஸ்மின்னு ஏதௌ உபாஸ்ரித்தௌ இங்கே பிராணம்னு சொன்னால் எல்லாம் ஞாபகம் சூக்மசரீரம்னு அர்த்தம் சூக்மசரீரத்தினால இந்த சரீரம் ஜீவிக்கலை ஸ்தூல சரீரம் ஜீவிக்கலை ஆத்ம சைத்தன்யத்தினால இந்த ஸ்தூல சரீரம் ஜீவிக்கிறது ஆத்ம சைத்தன்யத்தினால தான் சூக்ம சரீரம் ஜீவிக்கிறது ஆத்ம சைத்தன்யம் சூக்ம சரீரம் ஸ்தூல சரீரம் ஜீவிக்கிறது சரீரத்துக்குள்ள ஸ்தூல சரீரம் ஜீவிக்கிறதுனால தான் இதுக்கு ராகுதை விடமாட்டேன் நான் என்ன பண்ணுறது சொல்ல வேண்டியதை சொல்லின்றேதான் அழைச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் சொல்லிக்கின்றே இருக்கணும் குத்தி குத்தி ஆரம்பிச்சுட்டே இருக்கணும் தர்மம் தானே இப்போ குத்தி காமிச்சு பேசுகிறது தர்மமாக அதர்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லின்றே தான் இருக்கணும் அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது என்ன கஷ்டம் ஆனால் கொஞ்சம் விவேகத்தை உபயோகப்படுத்தித்தானே ஆகணும் சிந்திக்க மறுக்கக்கூடாது சிந்திக்க மறுக்கிறதே பெரிய பாபம் நான் சிந்திக்க மாட்டேன் இதெல்லாம் சிந்திக்க மாட்டேன் ஆத்மாவை பற்றியே யோசிக்க மாட்டேன் நான் மகா பாபி அப்படின்னு நான் சொல்லலை வேதம் சொல்கிறேன் ஆத்மாவை பற்றி நான் சிந்திக்க மாட்டேன்னு சொல்கிறது தவறு குற்றம் எப்படி நாட்டினுடைய சட்டத்தை தெரிஞ்சு கொள்ள நான் விரும்பவில்லை என்பது குற்றமோ அதை போன்று குற்றம் எப்போ நான் பாரத தேசத்தில் ஒரு இந்த தேசத்தில் நான் இந்த நாட்டினுடைய ஒரு நான் வந்து சிட்டிசனாக இருக்கேனோ இந்த நாட்டினுடைய பிரஜையாக இருக்கேனோ இந்த நாட்டினுடைய சரித்திரம் எனக்கு தெரியணும் இந்த நாட்டினுடைய என்னுடைய முன்னோர்களை பற்றி எனக்கு தெரியணும் இந்த நாட்டினுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியணும் அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன ஜனநாயகம்னா என்ன சும்மா மனம் போன போக்கிலாம் வாழ முடியாது நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டியது சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய தர்மம் நான் மறுத்தேன்னு சொன்னால் அது பெரிய குற்றம் ஒன்றும் வேண்டாம் அதாவது எங்கேயோ சொல்கிறாங்களே எந்த நாட்டிலே சொன்னாங்க அன்னைக்கு அதாவது தேசிய கொடியை இப்படி திருப்பி காமிச்சாலே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க தேசிய கொடி இருக்கே அந்த தேசிய கொடியை எந்த காரணத்தை கொண்டு அவமானப்படுத்தக்கூடாது நம்ம வந்து அதை நெருப்பு வச்சே கொளுத்துறான் நம்ம ஊர்லேயே அது காலில் போட்டு மிதிக்கிறான் அதெல்லாம் பாவம் இல்லையா சாமி இதுவா பீஸ் ஆஃப் கிளாத் வெறும் துணி அப்படின்னா நாஸ்திகனுக்கு கூட ஒரு கட்சி கொடி இருக்குது நாஸ்திகனுடைய கட்சி கொடியை நெருப்பு வச்சு கொளுத்தினா என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் நாஸ்திகனுடைய கட்சி கொடியை நெருப்பு வச்சு கொளுத்தினா என்ன சொல்லுவான் ஆ அது என்ன சொல்லுவோம் எங்கள் உணர்ச்சிகளை பா புண்படுத்துறீங்க ஐயப்பா துணி அறிவில்லை பகுத்தறிவை பற்றி பேசுகிறேன் பகுத்தறிவு துணி எரிஞ்சால் உனக்கு என்னாச்சு இல்லை எங்களுக்கு உணவு அப்போ எங்களுக்கு என்ன ஜட கல் கட்டியாக கல்லாம் பண்ணி வச்சுருக்கு எங்களுக்கு மாத்திரம் மனசு கடவுளை கும்பிட்ற எங்களுக்கு எங்களுக்கு மாத்திரம் பண்ணி வச்சுருக்கு உனக்கு மாத்திரம் மனசு வந்து அப்படியே உருகி போவது எங்களுக்கு மாத்திரம் கல்லலியாக பண்ணி வச்சுருக்குண்ணா இது இதுவும் பகுத்தறிவு தானே இப்பா நான் பேசுறது பகுத்தறிவா பகுத்தறிவுக்கு முரணானதாப்பா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது பாய்க்குறேங்க மேடம் இது யாருன்னு பாடுறா விடுறா அடியுமா அதுதான் பகுத்தறிவு அவங்க பகுத்தறிவோட லெவல்தான் எதுக்கு சொல்கிறோம் இந்த சட்டம் தெரிஞ்சுக்கணும் ஒரு பேச வந்தபோது இதை சொல்கிறதுக்கு வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை அது மாதிரி இந்த வாழ்க்கையில் எப்போ நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோமோ நான் யார் நான் எதற்காக பிறந்திருக்கிறேன் இந்த உலகத்தில் என்னுடைய பணி என்ன என்னுடைய லட்சியம் என்ன நோக்கம் அப்படின்னு எனக்கு தெரியாமல் வாழ்கிறது சாஸ்திரப்படி சட்டப்படி குற்றம் தப்பு அது ஒரு அது மாதிரி இதை சொல்கிறது நியாயமாக நியாயமானு யோசித்து பார்த்தா தெரியும் இல்லையா அது நம்ம அதனால தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்து இதை வச்சுருக்காங்க பரம்பரை பரம்பரையாக அதை வச்சுருக்காங்க அரிதறிது மானிடராய்ப்புத்தல் அரிதுன்னு எதுக்கு முதலே சொல்கிறாங்க என்னறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் அரிதுன்னு ஏன்னு சொல்கிறாங்க அதை நம்ம கேட்க வேண்டாமா அது அந்த பெரியவங்க சொல்கிற வார்த்தையை கேட்க அதை கேட்க மறுத்தா அது அதனுடைய துன்பத்தை யார் அனுபவிக்க போறது அதனால் அது ரொம்ப முக்கியம் இத்தரேனத்து ஜீவந்தி வேறொன்றினால் இது வாழ்கின்றது அப்படிங்கிறார் வேறொன்றினால் அந்த வேறொன்று என்னது நான் தான் எஸ்மின் ஏதவ் இது ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரியே பேசுகிறார் அதுதான் இந்த மாதிரி சொற்கள்லாம் தான் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் எஸ்மின் ஏதவ் உபாஷ்ருதௌ எதனிடத்தில் இவை இரண்டும் எவை இரண்டும் பிராணனும் அபானனும் அப்படி போட்டிருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் சூக்ம சரீரம் எதை சார்ந்து நுண்ணுடல் இயங்குகிறதோ அதனால்தான் இது இவைகளெல்லாம் வாழ்கின்றன நுண்ணுடலுக்கும் ஆதாரமாக இருப்பது அந்த பொருள் ஆத்ம தத்துவம் ஆரம்பிப்போம் என்ன சொன்ன ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு வரணும் என்ன கேள்வி கேட்டால் முக்கியமான கேள்வி ஆத்மாவுக்கு போக்குவரவு கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான போக்கு வரவு கிடையாது மற்ற துவைத்த சித்தாந்தங்களில் ஆத்மாவுக்கு போக்குவரவு உண்டுங்கிறத ஒத்துப்பாங்க அத்வைத்த சித்தாந்தத்தில் ஆத்மாவுக்கு போக்குவரவு கிடையாது இப்போ ஈஸ்வரனுக்கும் போக்குவரவு கிடையாது ஆத்மாவுக்கும் போக்குவரம் ஆனால் நம்ம நிறைய தினம் பார்த்துருக்கோம் திடீர்னு இறைவன் தோன்றினாருங்கிறான் இறைவன் தோன்றினார் அப்புறம் அவர் மறைந்தார் அவர் திடீர்னு ஆவிர் அப்புறம் அந்தர்தானமானார் வந்தாருங்கிறது போனாருங்கிறது இருக்குது நாம் பார்த்தேங்கிறோம் அப்போ அதெல்லாம் வந்து மாயாசக்தியில் நிறைய மகிமைகள்லாம் இருக்குது அது நம்ம இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அது முழுமையான தத்துவமா என்பது பெரிய கேள்வி இருக்குது அது அவங்கவுங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் அந்த உணர்ச்சிகள் அந்த அட்டாச்மெண்ட்டில் அவங்க அதை விசேஷமாக சொல்லின்னு அது நான் இல்லைன்னு நான் மறுக்கலை ரொம்ப மதிக்கிறோம் ஆனாலும் ஆராய்ச்சி பண்ணும் புத்தி சும்மா இருக்குது அது என்றைக்குமே புத்தேகே ஞானபக்ஷ புத்தி அறகுறையாக நான் சிந்திப்பேன் முழுக்க சிந்திக்க மாட்டேன்லான் சொல்ல முடியாது எனக்கு இதுக்கு மேலே சிந்திச்சா எனக்கு என்னவோ பண்ணுறது அதனால் நான் சிந்திக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது சிந்தனையை நிறுத்துற வரைக்கும் சிந்திச்சு தான் ஆகணும் சிந்தனைக்கு உயிர் இல்லை சிந்தனை வந்து பயனற்றதுன்னு புரிகிற வரைக்கும் சிந்திக்கணும் சிந்தனை பயனற்றது அப்படின்னு புரிகிற வரைக்கும் சிந்தனையை சிந்திச்சு தான் ஆகணும் ஒரு லெவலில் புரியும் சிந்தனை தேவையில்லைன்னு சிந்திக்க வேண்டிய தேவையில்லைன்னு புரியும் அப்போ சிந்திக்கிறத நிறுத்திடணும் சிந்திக்கிற முறைப்படி சிந்திச்சாதான் சிந்திக்க வேண்டியது இல்லைங்கிறதையே சிந்திக்க முடியும் அப்போது முக்கியமான கேள்வி என்ன இப்போது இந்த மந்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அதாவது இந்த உடம்பை விட்டு ஆத்மா பிரியிறது அப்புறம் உடம்புக்குள்ளேயே இது மேலே இது பண்ணுறது அதை பண்ணுறது அதனால தான் செய்கிறது வேறு அது வேறு மூணாவது மந்திரத்தில் என்ன சொல்கிறதுக்கு இது பிராணனை மேலே செலுத்துகிறது கர்மா செயல் புரியறது ஆத்மா செயல் புரியுமோ ஆத்மா அகர்த்தா அபோப்தான்னு சொல்லியிருக்கோம் அது வந்து இது மேலே செலுத்துகிறது கீழே தள்ளுகிறது உள்ளே உட்கார்ந்துருக்கிறது இதுக்கு எல்லாம் வந்து வழிபாடு செய்யறான் விஸ்வே தேவா அப்புறம் இந்த உடம்பை விட்டு கிளம்பி அப்புறம் இங்கே என்ன இருக்குது அடுத்தது அப்புறம் இதனால் ஒன்றும் இது இல்லை பிராணனாலேயோ அபாணனாலேயோ இல்லை அதுக்கும் மேலே ஒரு தத்துவம் இருக்குது அதனால தான் இருக்குது அதைத்தான் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்லாம் சொன்னால் நம்ம அடிக்கடி இன்னொன்றும் சொல்லிகிட்டுருக்கோம் ஆத்மா போவதும் இல்லை வருவதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை கூட ஜஸ்டிஃபை பண்ணிவிடலாம் ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஜீவாத்மா அணு போன்ற ஜீவாத்மா தத்துவம் துவைத சித்தாந்தம் அதை வச்சுன்னு சொன்னால் கூட அதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது நுண்ணுடலுக்கும் கூட பிறப்பு இறப்பு கிடையாது அந்த நுண்ணுடலை வச்சு தான் பாசமே உட்காந்துருக்கு அதாவது பசுவுக்கும் பிறப்பு இறப்பு இல்லை பாசத்துக்கும் பிறப்பு என்னவோ பண்ணுவது பிறப்பிறப்பு இல்லை அப்புறம் வந்து என்னதுன்னா பத்திக்கும் பிறப்பு இறப்பு இல்லை இப்படி வச்சுப்போம் அதில் சொல்கிற போது பசுக்கள் பல பசுக்கள் பல பல பசுன்னா ஜீவாத்மா ஆத்மா பல அது வரும் போகும் ஆனால் அதுக்கு பிறப்பிறப்பு இல்லை ஆனால் அதுக்கு பிறப்பிறப்பு இல்லை ஆனால் அது புகிற உடம்புக்கு பிறப்பிறப்பு உண்டு புரியலா அது போடுறேன் அதாவது நான் ஒரு வீட்டுக்குள்ள நுழையெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் வரலாம் ஆனால் எனக்கு வந்து ஒன்றும் ஆக போகிறது இல்லை நான் இன்னொரு வீட்டுக்கு போகலாம் தேனியிலேருந்து நான் சென்னைக்கு போகலாம் சென்னையிலேருந்து நான் டெல்லிக்கு போகலாம் அமெரிக்காவுக்கு வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் எனக்கு வந்து ஒன்றும் மாற்றம் இல்லை நான் போகிற இடம் மாறுறது இடம் மாறுறது வீடு மாறுது அது மாதிரி உயிருக்கு பிறப்பு இறப்பு இல்லை உள்ளத்துக்கும் கூட பிறப்பு இறப்பு இல்லை சொல்லலாம் தாராளமாக உள்ளத்துக்கும் கூட பிறப்பு இறப்பு இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் உடலுக்கு பிறப்பு இறப்பு இருக்கிறது என்பது உண்மை உள்ளத்துக்கு மாற்றம் இருக்கிறது என்பது உண்மை உள்ளத்துக்கு மாற்றம் இருக்கிறது என்பது உண்மை உயிருக்கு மாற்றம் இல்லை உடலுக்கு பிறப்பு இறப்பு மாற்றம் எல்லாம் உண்டு உள்ளத்திற்கு பிறப்பு இறப்பு கிடையாது ஆனால் மாற்றங்கள் உண்டு உயிருக்கு பிறப்பு இறப்பும் கிடையாது மாற்றங்களும் கிடையாது இது துவைத சித்தாந்தம் இந்த மந்திரங்கள்லாம் படித்தா துவைத சித்தாந்தத்துக்கு ரொம்ப சௌரியம் ஆனால் நம்ம என்ன சித்தாந்தம் சொல்கிறோம் இதுக்கு முன்னால மந்திரத்தை கவனிக்கணும் அது சூரியனிலும் இருக்கிறது அது சந்திரனிலும் இருக்கிறது அது சூரியனாக இருக்கிறது அப்படின்னா இதுக்கு முன்னாடி மந்திரம் அப்படி சொல்லியிருக்கு இதனால்தான் இதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியதாக இருக்குது இதுக்காக தான் பிரம்மசூத்திரமே வந்தது இப்போ இந்த மந்திரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது போக ஆத்மாவுக்கு கீதையில் படிச்சுருக்கோம் என்னது ஒரு அவினாசித்து தத் வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் விநாசமிய சாசிய இதெல்லாம் வச்சுதான் சொல்றோம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற இந்த வஸ்துவை அழிக்க முடியாது என்று தெரிந்துகொள் அர்ஜுனா அதாவது அணு விபூம்பாங்க எங்கும் நிறைந்தது ஆனால் சின்னது புரியுறதா எங்கும் நிறைந்தது ஆனால் சிறியதுன்னா புரியறதுன்னா ஒன்று புரியுறது உங்கள்கிட்ட பேசின் இருக்கிறத விட பேசாமல் இருக்கிறது நல்லதுன்னு புரியது அப்படி தானே சொல்லணும் ஆக இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்பட்டு இதற்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் கீதைன்னு இந்த இது வருது அதாவது இந்த ஜீவாத்மா ஜீர்ணமாக போன வஸ்திரத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய வஸ்திரத்தை கட்டிக்கிறது அதாவது எப்படி ஒரு மனிதன் வஸ்திரத்தை ஜீர்ணமான வஸ்திரத்தை கலைந்து விட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்திக்கொள்கிறானோ அப்படி இந்த ஆத்மா ஒரு உடம்பை விட்டுவிட்டு இன்னொரு உடம்புக்கு போகிறது அப்படி சொல்லியிருக்கு தேகாந்தர பிராப்தி அப்புறம் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கு இந்த இந்த இதெல்லாம் இந்த முரண்பாடுகளை எப்படி சமன்வயம் செய்வது அது எப்படி ஒழுங்குபடுத்துறது இந்த எல்லாம் அதுக்கு தான் நம்ம நம்ம அத்வைத்த சித்தாந்தத்தில் ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்கோம் நிஜ உணர்வு நிழல் உணர்வுக்கு டிராவல் உண்டுக்கு டிராவல் இல்லை பயணம் இல்லை உடம்புக்குள்ள புகர்றது உடம்பு விட்டு வெளியில வர்றதுங்கிறது வந்து நிழல் உணர்வுக்குத்தானே தவிர பிரதிபிம்ப சைதன்யம் சொல்லுவோம் இப்போ குடத்துக்குள்ள ஸ்பேஸ் இருக்குன்னா குடம் உடைஞ்சுதுன்னா என்ன ஆகும் எங்கே இருக்கிற ஸ்பேஸ் மாதிரி தானே போக அது மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் என்னமோ நமக்கு பிறப்பு இருக்கிற மாதிரியும் நமக்கு இறப்பு இருக்கிற மாதிரியும் உடம்புக்கு சொல்கிறேன் ஆனால் உடம்புக்குள்ளே ஒரு ஒரு உடம்புக்குள்ளேயா புகுந்து புகுந்து மாதிரி இருக்கிறது இது வந்து ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸுக்கு தான் சம்சாரம் ரிஃப்ளெக்ட் ஏன்னா கான்ஷியஸ்னஸுக்கு தான் வந்து அனுபவங்கள்லாம் ஏற்படும் ஜட ஏற்படாது உணர்வு உணர்வுக்கு நிழல் உணர்வுக்குத்தான் எனது உடல்களில் புகுவதும் உள்ளத்தோடு இணைத்து கொள்வதும் நிஜ உணர்வு உள்ளத்தோடோ உணர்ச்சிகளோடோ உலகத்தோடோ உடலோடோ தன்னை ஒருபொழுதும் இணைத்துக்கொள்ளாது அதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார் பதிமூணாம் அத்தியாயத்தில் எசா சர்வகதம் சௌக்மியாத் ஆகாஷம் நோப்பலிபியத்தை சர்வத்திரா வஸ்திதோ தேகே ததாத்மா நோபலிபியத்தை ஆத்மாவுக்கு ஒரு முக்கியமான லக்ஷணம் அசங்கா சர்வகதா எங்கும் நீக்கமர நிறைந்தது எதிலும் ஒட்டாதது அப்படிங்கிற போது எதை எடுத்துக்கிறதுன்னு நமக்கு கேள்வி வரும் நான் உயிரா உணர்வா இங்கே கேள்வி உயிர் என்பது உணர்வின் நிழல் உயிர் என்பது உணர்வின் நிழல் அதாவது தன்னை உடம்பா மனசா நினைச்சிக்கிண்டா உணர்வே தன்னை உடம்பா மனசாக நினைச்சிக்கிண்டா உணர்வே நினச்சிக்காது உணர்வு வந்து மனசில் வந்து பிரதிபிம்பிக்கிறது ஆத்மபோதம் கேட்டிருப்பீங்க சதா சர்வகதோப்பியாத்மா ந சர்வற்றாவ பாசத்தே புத்தாவேவாவ பாசேத பிரதிபிம்பவத் ஆத்மபோதம் இந்த ஸ்லோகம் உங்களுக்கு வந்தாச்சா தெரியாது எனக்கு ஆக அதாவது சதா சர்வகத்தோப்பியாத்மா எங்கும் நீக்கவர் நிறைந்திருந்தாலும் ந சர்வற்ற அவபாசத்தே அது எங்கும் புலப்படுவதில்லை புத்தவ் ஏவ அவபாசேத புத்தியில்தான் அது புலப்படும் எப்படி தூய்மையான இடத்தில் எனது நிழல் தெரிவதை போல ஸ்வச்சேஷு ஸ்வச்சேஷுனா கண்ணாடி போன்ற ஸ்வச்சமான வஸ்துக்களில் நிழல் தெரிவதை போல ஆ ஒன்று புரிஞ்சுக்கணும் பொய்யான நானுக்குத்தான் இப்போ நான் ரெண்டு ஆத்மா இருக்கு ஒரு ஆத்மா எனது மித்தியாத்மா இன்னொரு ஆத்மா சத்தியாத்மா சத்தியாத்மா சர்வகதா மித்தியாத்மா பரிச்சின்னா உடலுக்குள் வரையறுக்கப்பட்டவனைப் போல நான் காட்சி அளிக்கிறேன் ஆனால் நான் உடல் அல்ல உயிரல்ல அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல உயிராக நம்மளை பாவச்ச முதல்ல இந்த பிரதிபிம்பைதன்யம் பிம்பச்சைத்தன்யம் டாப்பிக்கே ஆரம்பிக்கிறது இல்லை ஏன்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு என்னென்னா சரீரத்தில் அபிமானம் இருக்குது ஒரு ஒரு விஷயத்தை மாத்திரம் சேஞ்ச் பண்ண முடியும் என்ன முடியும்னு கேட்டால் உடம்பு நீ இல்லை உடம்புக்குள்ளே இருக்கிற நீன்னு சொல்லி கொஞ்சம் பக்குவப்படுத்தலாம் அது புரியும் ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிறவனும் நீ இல்லை நீ எங்கும் நீக்கமர நிறைந்த சுத்த சைத்தன்யம் பூர்ணமான சைத்தன்யம் அப்படிங்கிறதுக்கு மெச்சூரிட்டி நிறைய வரும் இதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருந்தால் போகும் புரிஞ்சுக்குவாங்க அதனால்தான் நிறைய பேருக்கு இதோடு நிறுத்திக்கணும்னு தோன்றுருது இதோடு நிறுத்திக்கணும் போகிறோம் உயிரோடு நிறுத்திப்போம் உணர்வுக்கே போக வேண்டாம் உணர்வு ஆண்டவன் ஆண்டவனால் உயிருக்கு உணர்வு வரும் உயிர் உணர்வுடையதாக இருக்கிறது அப்படின்னு ஆண்டவனை முழு உணர்வாக வச்சு உயிரை வந்து அவன் உயிர் அந்த உணர்வுக்கு உணர்வே வடிவான இறைவனுக்கு உயிர் உயிரானது அடிமையாக தன்னை கருதிக்கொள்கிறது அதனால் என்ன பண்ணுறான் உயிருக்கு உயிர்ங்கிறான் உயிர்களுக்கெல்லாம் உயிர் ஒருமையில் போனவங்க உயிர்கள் பன்மை உயிர்களுக்கெல்லாம் உயிர்ங்கிறது ஒருமை இறைவன் ஆக இறைவன் வேறு நிச்சயமாக இறைவன் வேறு உயிர்கள் வேறு தான் இது துவைத சித்தாந்தம் கிளியர் அது அப்படி சொல்லிட்டால் தப்பே கிடையாது எல்லாம் இப்படியும் ஒன்றுதான் அப்படியும் ஒன்றுதான் இந்த பக்கம் பார்க்குறவோ இப்படி அந்த பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா தான் குழப்பம் வரும் தப்பு இல்லை நம்ம அதை ஒத்துக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை போடுறோம் வியாபாரிக சத்தியம் ட்ரான்சேக்சன் அதுக்கப்புறமும் வயசு சொல்றீங்க அதெல்லாம் வந்து விவகாரம்ப்பா இது வந்து டிராக்ஸு மாயா விவகாரம் அது எப்படின்னு புரிஞ்சுட்டு தான் இருக்கும் அதனால தான் இந்த ஞானமே வேலை செய்கிறது ஆனந்தமாக இருக்கும் அதனால் அந்த விவகாரம் நம்மளை எப்படி பாதிக்கிறது பாதிக்கலைங்கிறது ஞானத்தை வச்சு தான் சொல்ல முடியும் என்னை இந்த விவகாரங்கள் என்னை எப்படி பாதிக்கிறது பாதிக்கலைங்கிறது வந்து எனக்கு தானே தெரியும் இந்த ஞான கவச்சம் எங்கிட்ட இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும் வெளியில் காட்ட முடியுமா ஞானக் கவச்சம் இந்த ஞான தைலம் வச்சுக்காக நிறைய திருஷ்டாந்தான் எக்ஸாம்பிள் செருப்பு போட்டு காட்டுக்குள்ள நடக்கிற திருஷ்டாந்தான் நடக்கிற திருஷ்டாந்த உதாரணம் சொல்லலாம் படகு நீர் உதாரணம் சொல்லலாம் விவகாரம் அதனால் இந்த பிறப்பு இறப்பு உடலுக்கு வேறானது இந்த தத்துவம் எல்லாம் இந்த உணர்வை சார்ந்து நான் சொல்கிறது குழப்பில் நினைக்கிறேன் பலவிதமாக நான் சொல்லிகிட்டு அதாவது இந்த ஜீவாத்மாவை புரிய வைக்கிறது சுலபம் ஜீவாத்மாவை மித்தியான்னு சொல்கிற போது தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது ஜீவாத்மா சத்தியமில்லை அப்படின்ன உடனே தைதிகளுக்கு தைதிகள் வந்து இத்தனாளாக இப்படி உட்காத்தி வச்சு உபதேசம் பண்ணி நீ ஜீவாத்மா மந்திர தீட்சை வாங்கிக்கோ அந்த தீட்சை வாங்கிக்கோ அந்த பூஜையை பண்ணு இந்த பூஜையை பண்ணு இதை முதலே சொல்லி தொலைக்கப்படாது நான் ஜீவாத்மான்னு தெரிஞ்சுக்காமல் பரமாத்மான்னு பேசாமல் இருந்துருக்கான் அவர் சிவப்பெரியா டிவி பார்த்துட்டு இருந்துருப்பேனே நீ வந்து ஜீவாத்மா நீ பரமாத்மாவை கடுமையாக அந்த பூஜை பண்ணு இந்த பூஜையை பண்ணு அந்த குணத்தை வளர்த்துக்கோ இந்த குணத்தை வளர்த்துக்கோ இந்த தோஷத்தை பண்ணாத இந்த அதர்மத்தை பண்ணாத தர்மத்தை பண்ணன் இங்க வந்த உடனே என்ன சொல்கிறீங்க தர்மமும் ஆண்டவன் அதர்மமும் ஆண்டவன் இன்பமும் ஆண்பவண்டவன் துன்பமும் ஆண்டவன் இருளும் ஆண்டவன் ஒளியும் ஆண்டவன் எல்லாமே ஆண்டவன் சொன்னால் நான் பண்ண அக்கிரமும் ஆண்டவன் நீ அடிக்கிறதும் ஆண்டவன் நான் உன்னை திருப்பி அடிக்கிறதும் ஆண்டவன் ஆண்டவனே ஆண்டவனை அடிச்சுக்கிறார் அதெல்லாம் என்னத்துக்கு கவலை ஆண்டவனே ஆண்டவனை கட்டி பிடிச்சிக்கிறார் ஆண்டவனே ஆண்டவன் அடிக்கிறார் ஆண்டவனே ஆண்டவன் வேறு வேறு மதங்களாக மாற்றிக்கிறார் இஸ்லாம் ஆண்டவன் கிறிஸ்துவ ஆண்டவன் சீக்கிய ஆண்டவன் இந்து ஆண்டவன் எல்லாம் ஒரே பிரம்மன் தானே அதுதான் இந்த இடம் தான் ரொம்ப நிறைய பேருக்கு அதுதான் சொன்னேன் அத்வைதம் இஸ் நாட் லாஜிக்கல் நாட் பிராக்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா அப்புறம் வந்து லாஜிக்கல் நாட் ப்ராக்டிக்கல் தான் லாஜிக்கலை ஒத்துண்ட்டான் முதல்ல முதல்ல ஒத்துக்காரன் நாட் லாஜிக்கல் நாட் ப்ராக்டிக்கல்னு விட்டான் அப்புறம் லாஜிக்கல் ப்ராக்டிக்கல் தான் லா லாஜிக்கல் நாட் ப்ராக்டிக்கல்னா லாஜிக்கல் ப்ராக்டிக்கல் ஐஎம் நாட் சூட்டபிள் ஃபார் தட்டுன்னா அப்புறம் லாஜிக்கல் ப்ராக்டிக்கல் ஐஎம் ஆல்சோ சூட்டபுள் ஃபார் தட்டுன்னு எத்தனை பேர் வருவாங்க இங்கேயே நிறைய பேர் நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க எனக்கு தெரியும் சுவாமிஜி உங்கள் புத்தியை பாராட்டுறோம் உங்கள் புத்திக்கு ஒரு நமஸ்காரம் ஆளை விடுங்கும் என்ன உங்கள் படிப்பு உங்கள் புத்தி எல்லாத்துக்கும் ஒரு அனந்த கோடி நமஸ்காரம் ஆளை விடுங்கோ தாங்க முடியல சாத்துரு மாதம் எப்படா முடியும்னு பார்த்துன்னு இருக்கோம் வாங்கு வாங்கன்னு இதையே சொல்லிட்டுருக்க இருபத்தி மணி நேரம் ஒரு பாகவத பிரவச்சனத்துக்கு அரேஞ்ச் பண்ணும் கூட எனக்கே எப்படி தோன்றுறது பேசாமல் பண்ணி விட்டுட்டு பேசாமல் நம்ம பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் ஒரு பாகவத பிரவச்சனத்துக்கு யாரையாக கூப்பிட்டு வந்து நல்ல ராசக்கிரீடை இதெல்லாம் பாட்டெல்லாம் பாடிண்டு ஆனந்தமாக பஜனை எல்லாம் பண்ணிண்டு எல்லாரும் வந்து கோபி எல்லாம் எல்லாம் போட்டுண்டு பண்ணலாமே ரொம்ப ஆனந்தமாக இருக்குமே இதுவும் வேணும் அதுவும் வேணும் அதுதான் எதுக்கு எது சொன்னோம்னா இந்த இந்த ஆத்மா சர்வம் எங்கும் நீக்கமில் நிறைந்திருக்குங்கிற தத்துவம் ஒன்று இருக்குது அப்ப ஆத்மா போகிறது வருதுங்கிறீங்களே ஆகமஹா அப்பாயின்னா ஆகமஹா ஆகமகான்னு இருந்தோம் உடம்புக்குள்ள வந்தார் ஜாதகர்மா அந்தியசம்ஸ்காரா ஜாதகர்மான பிறந்த உடனே பண்ணுற கர்மா பூமியில் குழந்தையை வைக்கிற ரிச்சுவலுக்கு பேர் ஜாதகர்மா பூமியில் வைக்கிறதுக்கு பேர் பிறந்த குழந்தைய குளிப்பாட்டி பூமியில் வைக்கிறதுக்கு பேர் ஜாதகர்மானு பேர் ஃபர்ஸ்ட்டு ரிச்சுவல் ஆனால் அதுக்கு முன்னாடியே கர்ப்பத்திலே ரிச்சுவல் பண்ணிடுறோம் கர்ப்பமே ஒரு ரிச்சுவல் சடங்கு அப்புறம் அந்த குழந்தை வளர்கிற போது அதுக்காக ஜபம் பண்ணுறோம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவனுக்காக எத்தனை ஜபங்கள் மந்திரங்கள் கணவன் சொல்லணும்னு சொல்லியிருக்கு இதெல்லாம் இந்த காலத்தில் எல்லாம் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்தோடனே ஜாதகர்மா அப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட சடங்குகள் இடையிலடையில் நிறைய வருது அப்புறம் கடைசியில் எல்லாம் முடிஞ்சோடனே ஷஷ்டியுத்தபூர்த்தி சதாபிஷேகம் எல்லாம் பண்ணி கடைசியில் என்னென்னா கோவிந்தா கோவிந்தா வச்சுட வேண்டிதான் கொள்ளியை வச்சிட வேண்டிதான் அந்தயசம்ஸ்காரகா அதுக்கு பேரே அந்தயசம்ஸ்காரம் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் ஸ்ராத்தம் திருப்தியத திருப்தியத திருப்தியதா பண்ணின்ட்டுருக்கோம் இது நமக்கு நம்ம க ஏன்னா இதெல்லாம் பண்ணலைன்னா வேறு இடத்தையாக பண்ண ஆரம்பிச்சுடும் அதுக்காக வச்சிருக்கு ஆனால் தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு அதர்மமும் பண்ண மாட்டோம் தர்மமும் பண்ண மாட்டோம் தர்மத்துக்கும் தாத்யம் இல்லை ஆக இதெல்லாம் எதிர்க்கு நான் இந்த மந்திரங்கள் மூணு நாலு அஞ்சு மந்திரங்கள் சொல்லியிருக்கிறது என்னென்னா தேக வத்திரிக்த ஆத்மா அஸ்தித்வம் ஆத்மா உடலுக்கு வேறானது ஆத்மா கரணங்களுக்கு வேறானது சுருக்கமாக சொன்னால் கரண காரிய சங்காத வத்திரிக்தகா கரண காரிய சங்காத்த வத்திரிக்தகா அப்படின்னர்த்தம் கரணம்னா இந்திரியங்கள் காரியம்னு சொன்னால் உடம்பு பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை அப்புறம் அடுத்தது என்னென்னா உணர்வுன்னு விட்டார் உயிர் நீன்னு சொல்லலை தாய் மாணவர் ஆராய் உயிர் நீ அப்படின்னு சொல்லியிருந்தார்னா பரவாயில்லை வம்பு இல்லாமல் போயிருக்கும் ஆராய் உணர்வு நீ என்றார் என்றான் அப்போ உயிரா உணர்வா உணர்வால் உயிராக உயிரால் உணர் உயிர்னா நான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆத்மாங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் உயிர்னா மூச்சு காத்து இல்லை உயிர்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன அது சரியாக புரியணுமே சாஸ்திரமா சாதாரணமாக சொல்லுவாங்க இறை உயிர் தலை அப்படிம்பாங்க இறைனா இறைவன் உயிர்னா ஜீவாத்மா தலைனா கட்டு பந்தம் பாஷம் இறை உயிர் தலை பதி பசு பாஷம் அது மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா அப்புறம் பந்தம் சம்சாரம் என்ன வேணாலும் போடுங்க பந்தம் சம்சாரம் பாஷம் வினைக்கட்டு என்ன வேணாலும் போடணும் இது அத்தனையும் உடைக்கிறது அத்வைத வேதாந்தம் ரொம்ப அழகாக சொன்னார் கிருஷ்ணர் அது ரொம்ப கவனிக்கணும் சில ஸ்லோகங்கள்லாம் மறக்கவே கூடாது ந கர்த்தம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்மஃபலசம்யோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தை ஆத்மாவுக்கு கர்த்திருவம் கிடையாது ஆத்மாவுக்கு கர்மா கிடையாது ஆத்மாவுக்கு கர்மஃலத்தோட சம்பந்தமும் கிடையாது ந கர்த்தம் ந கர்மாணி பிரபு லோகசென்ன சிருஜதி கர்மஃபலத்தோட சம்பந்தமும் கிடையாது ஏன்னா என்ன தெரிகிறதே மாயையா பிரவர்த்தத்தை ஸ்வாவஸ்து பிரவர்த்தத்தை ஆக இந்த மந்திரத்தில் இங்கிருந்து என்ன இதுக்காக இந்த விசாரம் பண்ணினேங்கிறத சொல்லிவிடுறேன் இந்த விச்சாரம் பண்ணினதனுடைய நோக்கம் உண்மையில் ஆத்மா எந்த உடம்பிலும் புகுவதும் இல்லை உடம்பிலிருந்து வெளியேறுவதும் இல்லை உண்மையில் நாம் உடம்புக்குள் புகுகிறோம் என்பதும் உடம்பிலிருந்து வெளியேறுகிறோம் என்பதும் மாயத்தோற்றம் அதாவது ஸ்தூலமான மாயத்தோற்றம் சூக்மமான மாயத்தோற்றம் ஸ்தூலமாயா சூஷ்மாயா அதிசூக்மாயா மாயாதான் காரணம் அதனால் காரணமாயான்லாம் சொல்ல முடியாது மாயாதான் சமஸ்த காரணம் அதாவது நுண்ணளவில் இருக்கிற நுண்ணிய அளவில் இருக்கிற மாயை லெவலில் இருக்கிற மாயை அதனால தான் நமக்கு நானாத்ம பேதம் இது ஒரு மாயை இந்த துவைத்தாத்ம பேதம் இருக்கே பேதாத்மா இருக்கே பேதாத்ம சித்தாந்தம் இருக்கே அதெல்லாம் வந்து சூக்மமான மாயை அதனால் அதையும் உதறோம் ஆகையினால் அகம் பிரம்ம அஸ்மி நாகம் ஜீவக அந்த இந்த எண்ணத்தை நானினும் பொய்யை நடத்துகின்ற நான் என்று என்னை உணர்ந்து இந்த அகங்கார ஜீவனை நான் என்ன பண்ணுறேன் அறிவால் அழிக்கிறேன் அறிவால் அழிக்கிறேன் அதுதான் மித்யாங்கிறதுக்கு அர்த்தமே ஞான பாத்தியம் மித்யா எது ஞான பாத்தியம் தன் மிச்சா எது அறிவால் அழிக்கப்படுகிறதோ அது மிச்சை இப்போ அலையையும் கடலையும் எதால் அழிக்கிறோம் தண்ணீர் தான் இருக்குது அலையையும் கடலையும் எதால் அழிக்க முடியும் அறிவால் அழி முடியுமா முடியாதா சந்தேகமாக இருக்கா ஆனால் சுவாமிஜி அறிவால் அழித்தாலும் கண்ணுக்கு தெரியறதேன்னா தெரிஞ்சணும் தெரிஞ்சால் தான் ரசிக்க முடியும் அறிவால் அழிக்கணும் ஆனால் அனுபவத்தில் அலைகள் தெரியத்தான் அதுக்கப்புறம் அறிவால் அழித்ததுக்கு பிறகு நான் அறிவால் அழிச்சுட்டேன் இனிமேல் நான் அலைன்னே சொல்ல மாட்டேன் கடல்னு சொல்ல மாட்டேன் பெரிய தண்ணி குட்டி தண்ணியுமே அப்படின்னா ஐயோ ஐயோ இருக்கிற படிப்பு கொஞ்ச நஞ்ச படிப்பும் போச்சேன்னா இதோ கொஞ்சம் சாதாரணாவது புத்தி இருந்தது சுவாமிகிட்ட போய் படித்த உடனே எல்லா புத்தியும் குழப்பி புத்தியே இல்லாமல் பண்ணிவிட்டார் அதுக்கு தானே படிக்கணும் அலையையும் தண்ணியையும் அலையையும் கடலையும் அறிவால் அழித்து தண்ணீர் மட்டுமே அலைகளாகவும் கடலாகவும் காட்சி அளிக்கிறது என்று எப்படி புரிந்து கொள்ளுகிறோமோ அப்படி ஏன் வச்சுக்கோங்க ரொம்ப சூக்ஷம் உயிர்களையும் உயிர்களுக்கு உயிரான இறைவனையும் அறிவால் அழித்து இப்போ சொன்னா தான் பண்ணோம் காலம்புரை விழுந்து இப்படி தான் இப்படி கும்பிட்றார் சுவாமி ஆனால் இப்படி பேசுகிறார் என்னையும் அந்நியாயங்கிறான் அந்யமா இருக்கு காலம்பு தட்சிணாமூர்த்தி முன்னாடி பார்த்தா கையை தூக்கி கும்பிட்டுறோம் கும்பிடுறதே அழிச்சிடுறோம் அறிவாறு அதிகமாகவே கும்பிடுறோம் உன்னாலதானே கிடைச்சது அறிவு கும்பிடுறதே உண்மை இல்லைங்கிற அறிவே உன்னால் தான் கிடைச்சதுன்னு கும்பிட்றோம் பொய்யின்னு அர்த்தம் இல்லை போலித்தனம்னு அர்த்தம் இல்லை அது வாஸ்தவம் ரொம்ப கஷ்டம் புரிகிறது அதுக்கு நிறைய ஸ்லோகங்கள்லாம் இருக்குது நான் சொன்ன நேரம் ஆகிடும் அதை விளக்கணும்னா நிறைய ஸ்லோகங்கள்லாம் இப்போது அலைகளையும் கடலையும் தண்ணீர் என்ற அறிவை பெறுவதனால் அழிப்பதை போல உயிர்களையும் உயிர்களுக்கு உயிரான இறைவனையும் உணர்வு மெய்ப்பொருள் என்ற அறிவால் அழிக்கிறோம் அறிவால் அழிக்கிறோம் அதை பற்றி அறிவால் அழிக்கிறோம் அறிவால் அழிச்சத்துக்கு பிறகும் ஸ்தூலமாக அழிக்க முடியாது இப்போ வந்து இது வந்து புஸ்தகமாக பேப்பரா பாருங்க இப்போ உங்களுக்கே சந்தேகம் வந்துட்டு இல்லையா என்ன சரி நான் ஒன்று ஒன்றா அப்படி கேட்டுறேன் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு பைத்தியம் பிடிக்க போகிறோம் இப்போ வந்து இது என்னது ஃபஸ்ட் இது முதல்ல அட்டை இந்த இந்த அட்டைக்கு பேர் என்ன முன்னை இந்த அட்டைக்கு பேர் இது என்னது பேப்பர் இப்படியே எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் புஸ்தகம் எங்கே இருக்குது சரி பரவாயில்ல புஸ்தகங்கிறது வெறும் வேர்டு புஸ்தகங்கிற வேர்டுக்கு சப்ஸ்டான்ஸ் கிடையாது எக்ஸப்ட் பேப்பர் புரியறதில்ல அது மாதிரி தான் புஸ்தகங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லவே இல்லை அதுக்காக முடிஞ்சதுக்கப்புறம் புத்தகம் சொல்லக்கூடாது பேப்பராக தூக்கின்னு போகிறான்னு சொல்லக்கூடாது புஸ்தகத்தை கொண்டு வரான்னு மரியாதையாக சொல்லும் அன்பாக சாதாரணமாக வழக்கம் போலே வேதாந்தம் படித்தோன்னு யாருக்கும் தெரியவே வேண்டாம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை வேதாந்தம் படித்து நமக்கு தெரிஞ்சால் போகும் அதுவே சந்தேகம் அப்படி இருக்கிற போது அறிவால் அழிக்கிறது அதான் பேசினேன் அறிவால் எதை அழிக்கிறோம் இப்போது இப்போ பாடம் என்னது திடீர்னு சந்தேகம் வந்துடும் என்ன படிச்சுட்டுருக்கோங்கிறது மறந்து போயிடும் இப்போ என்ன படிச்சுட்டுருக்கோன்னோ உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குதுன்னு சொன்னாலும் அது புரியறதுக்காக சொல்லப்பட்டது உண்மையில் ஆத்மாவில் எல்லா உடல்களும் இருக்கின்றன எல்லா உள்ளங்களும் இருக்கின்றன நான் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அது சொன்னேன் என்னிடத்தில்தான் ஆகாயம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஞான் உச்சுங்க என்னிடத்தில்னா இந்த வரையறைக்குட்பட்ட இல்லை வரையறைக்குட்படாத உணர்வில்தான் மாயா சக்தியால் அனைத்தும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு புரிஞ்சு எனக்கு வந்து எதோடையும் நான் வந்து உள்ளத்தோடையும் சேர்றதில்லை உயிரோடையும் சேர்றதில் இந்த உயிர் உயிர் அப்புறம் உள்ளம் இந்த உடல் இவைகளெல்லாம் கற்பனை நான் உயிரும் அல்ல நான் உள்ளமும் அல்ல நான் உடலும் அல்ல ஊன் கட்டு என் உள்ளமும் அந்த இடத்துல உணர்வுக்கு அர்த்தம் வேறு ஊன் கட்டு என் உள்ளமும் கெட்டு நான் கெட்டவா அதை பார்த்து யாரை பார்த்து சொல்கிறார் நான் கெட்டவாங்கிறது யாரை குறிக்கும் நான் கெட்டவா அதுக்கு பொருள் என்ன நான் கெட்டவா நான் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படின்னா அதாவது துவைத்தம் மாதிரி சொல்லப்படுகிற பரிபூர்ண அத்வைத்தம் துவைத்தம் மாதிரி சொல்லப்படுகிற பார்த்தா என்னவோ நான் கெட்டவா பாடி அவரை போய் நான் பாடுறதுன்னா அது பாடி தெள்ளம் கொட்டாமங்கிற தனியாக புரிஞ்சுக்கணும் நான் கெட்டவா அவ்வளோதான் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு புரிஞ்சு ஆனந்தமாக இருப்போம்னு அர்த்தம் அப்படின்னு புரிஞ்சு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்போமே அப்படிங்கிறது கருத்து ஞாபகம் வச்சுங்கோ இந்த பாடத்தோட முறையை புரிஞ்சுக்கணும் நான் மெடிடேஷன் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப ச வித்தியாசம் இருக்குது மெடிடேஷன் கிளாஸில் நான் வந்து கொண்டு ஒன்றா டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் மனுஷ ஜென்மாவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் அங்கே ஜீவாத்மாவை தான் பற்றி பேசுவோம் விவகாரத்தில் ஜாஸ்தி பேசுவோம் ஆனால் ஆழமாக தத்துவங்களை பற்றி சிந்திக்கிற போது ஜீவாத்மாவை அறிவால் அழிச்சுடுவோம் தேகாத்மாவை பற்றி டாப்பிக்கே கிடையாது ஆன்மீக வாழ்க்கையில் தேகத்தை ஆத்மானு சொல்கிற டாப்பிக்கே கிடையாது கர்மகாண்டத்துலேயே கிடையாது அப்புறம் ஞான காண்டத்தில் பேசுகிறது ஆக கர்மகாண்டத்துலேயே ஜீவாத்ம தத்துவம் தான் பேசுவோம் அதில் ஆன்மீகத்துக்குள்ளே என்ட்ரி ஆனாலே தேகத்தை ஆத்மாங்கிற புத்தி இருந்தால் ஆன்மீக வாழ்க்கையே கிடையாது தேகம் என்னுடையதுங்கிற புத்தி இருக்கணும் தேகம் நான் இருக்கக்கூடாது கர்ம காண்டத்தில் தேகம் என்னுடையதுங்கிற புத்தி இருக்கணும் ஞான காண்டத்தில் தேகம் என்னுடையதுங்கிறதும் இருக்கக்கூடாது கர்மகாண்டத்தில் என்னுடையது தேகத்திற்குள்ள இருக்கும்ிவாத்மாவாக உயிராக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது இங்கே அங்கே மமக்காரம் தேகத்தில் உண்டு தேகத்தில் அகங்காரம் கிடையாது ஆனால் ஜீவனில் அகங்காரம் உண்டு ஜீவனில் மமக்காரம் கிடையாது ஜீவனில் மமக்காரம் இந்த தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு ஜீவன்லையும் மமக்காரம் கிடையாது அகங்காரம் கிடையாது அது புரியறதா பாருங்கள் அதாவது உடல் நான் என்கின்ற எண்ணம் கர்ம காண்டத்திலேயே உடல் நான் என்கின்ற எண்ணம் இல்லை உடலை உடையவன்கிற எண்ணம் தான் இருக்கு கர்மகாண்டத்திலேயே இல்லாட்டி கர்மகாண்டத்துக்கு உயிரே வராது உடல் வேறு உயிர் வேறுனு இருந்தால்தான் கர்மகாண்டத்துக்கே மகிமை இல்லாட்டி கர்மகாண்டம் வேஸ்ட் ஞான நுழைற போது உயிர் நான் இல்லைன்னு தூக்கிடும் இதை வந்து எப்பவும் திருப்ப திரும்ப புரிஞ்சுட்டே இருக்கணும் மாற்றி மாத்தி ஏன் திரும்ப திரும்ப கரடியாக கத்தின்னு சொல்லின்னு இருக்கோம்னு சொன்னால் இதை வந்து இந்த கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக சொல்கிறோம் அதில் இந்த மந்திரத்தில் இந்த விசாரம் பண்ணியிருக்கோம் இந்த மூணு மந்திரத்தில் மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை முதல் மந்திரத்துலேருந்து அஞ்சு மந்திரம் வரைக்குமே சொல்லியிருக்கிறது அதில் ரெண்டாவது மந்திரம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றிலும் அது இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த அஞ்சு மந்திரத்தில் நம்ம பார்த்ததுலேயே ரெண்டாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனால் அதுக்காக மற்ற மந்திரம் இம்பார்ட்டன்ட்னு இல்லை அந்த மந்திரத்தினுடைய உள்ளார்ந்த பொருளை இரண்டாவது மந்திரம் தன்னகத்தே கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத மாபெரும் உண்மை உண்மை உண்மை அவ்வளவுதான் இனி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஓம் சகனாவது சகனௌ சஹ வீரியங்கரவா வகை தேஜஸ்வினாவதீ தமஸ்துமாவித்விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்கணாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராப்பமே ஓகி ஹரி ஓம் ஆதிகுநாமி